பாடம் எண்பத்தி ஐந்து கைகளை எவ்வளவு தூரம் உயர்த்த வேண்டும் நபிசுலல்லாஹூ அலைஹுல் வல்லம் அவர்கள் தோல்புஜம் வரை கையை உயர்த்தியதாக அபு ஹுமைது அலி அல்லாஹூ அவர்கள் தம் தோழர்களிடம் கூறினார்